வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம்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 7 மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடங்கள் இருபத்தி ஐந்து நொடிகளில் பறந்து சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானில் பதினான்கு மாதங்களுக்கு முன்னர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஐம்பத்தி அமெரிக்கர்களை விடுவிக்க ஐக்கிய அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன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 சார் புவி சுற்றுப்பாதையில் பரிச்சார்த்த ரீதியில் டைட்டன் எனும் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆண்டு எட்கார் அலென்போ அமெரிக்க எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி ஆண்டு பால் செசான் பிரெஞ்சு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியோனிட் கன்ட்ரோவிச் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் கர்நாடக இசை மற்றும் தமிழ் திரைப்பட பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வானம்பாடி யோகராஜ் ஈழத்து வில்லிசை கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு மகாராணா பிரதாப் இந்திய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ